இணையாக இருக்கள் சொல்லா அவனுக்கு ஓம யாரும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவன் தான் இருக்குது அது பெருங்காப்பியம் ஒரு இருபது வரி இருக்கு நெட்டு பண்ணித்தாய் மலை கடல் நாடு வளநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என்று புனைந்து ஒரு காப்பி அப்படி இருக்கும் அதுல என்ன இருக்கு தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய் தனக்கு நிகரில்லாத ஒப்பில்லாத தலைவனை உடையதாக அந்த காப்பியும் இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா உங்க காப்பியத்தை உங்க காப்பியத்தை உங்க ராமாயணமோ உங்க பாரதமோ உங்க பெருங்கதையோ உங்க ஜீவசித்தாமணியோ உங்க வந்து ஐஞ்சு காப்பியம் சூழாமணியோ இந்த மாதிரி இருக்கு இந்த காப்பியங்கள் எதுப்பா வரும் ஏனா நீங்க சொல்ற தலைவனுக்கு மேல இன்னொரு தாத்தா எங்க காப்பியன் திருவிழாப்பான காப்பிய ஒண்ணுதான் அந்த இலக்கணத்துக்கு நேராக இருக்க எங்க சொக்கனாதனுக்கு மேல ஒரு ஆள் கொண்டா இன்னைக்கு இல்ல கொண்டா முடியுமா எனவே ஏனைய இலக்கியங்களுக்கெல்லாம் தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாங்கிற இலக்கணம் உபசாரம் என் இலக்கணம் என்னுடைய நூல் தான் இலக்கணம் தன்னீகர் உயர்ச்சி இல்லான் காப்பிய தலைவனாக முன்னவர் மூடிந்தது ஏனோர் தமக்கலாம் முகமனன்றோ நம்பர் ஆறுக வணக்கம் நன்றி நம்ம காப்பியா ராமனா சரி என்றாள் அய்யோ பில்புத்தரார் வருக உங்க காப்பியை பாரதமா சரி அப்படி சித்தாமணி திருத்தக்கேவர் வரும் என்ன ஜீவனை பத்தி பண்ணீங்களே என்ன ஏன்னவர் தமக்கலா முகமான் உனக்கு என்னது அன்னலே தன்னிகர் இல்லா தலைவனாகிய சொக்கநாதன் ஒருவனி பாண்டி வேந்தாய் இந்த பாண்டி நாட்டு அரசனாயிருந்தான் அது மட்டுமல்ல இன்னகற்கு அரசன் ஆவான் இக்கவிக்கு இறைவன் ஆவான் இதுவரை கூறிய எங்களுடைய நகருக்கும் தலைவன் எங்களுடைய காப்பியத்திற்கும் தலைவன் பெரும் இலச்சரிக்கான நகரச் சிறப்பை பாடிய பெருமான் பரஞ்சோதி மனிதர் இதை கூட நான் இவ்வளவு எண்ணியதற்கு காரணம் முகமன் அல்ல இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வகுப்புல நீ எல்லாவற்றையும் சொல்லலாம் ஒவ்வொன்றாக சொல்லலாம் என்று நம்முடைய தௌத்தர சுவாமிகளுடைய அருளான இருந்தாலும் சொன்னேன் இதெல்லாம் விட்டுட்டு நேரத்து நேரம் எந்தனும் பட்டியலுத்தப்பட தெரிந்து ஆரம்பிக்க வச்சுங்க போச்சு இதெல்லாம் நினைக்க முடியாது எனவே அவள் திருவடி தந்த பரிசுதான் இருந்ததனால் மெதுவா போகலாம் ஒவ்வொன்றாக எண்ணலாம் என்பதனால் வந்தது இல்லை இது ஒரு ஆறு வகுப்புல முடிச்சுள்ளாங்களா அப்படின்னா சரி ஆறு வகுப்புல முடிச்சுள்ள ஒரே வகுப்புல சரி ஒன்னு அதே மாதிரி நம்ம தான் அள்ளி தூக்கவும் முடியும் அல்லவா கிள்ளி தூக்கவும் முடியும் அப்படிங்களா அப்படி அதனால் இப்படி ஒவ்வொன்றாக என்ன வேண்டும் என்ற ஒரு பெருங்கருனை கொண்டு இங்கே ரத்தனைகள் இல்ல அது அவன் திருமணியிலே திருவடிக்கையில் இருந்து பேசியதுனால இதை நாம் என்ன முடிந்தது என்று சொல்லி இந்த நகர சிறப்பை இந்த பெருநகரிலே நம்முடைய தௌத்தர் சுவாமியுடைய திருவிழா எண்ணுவதற்கு கிடைத்த புண்ணியத்தை நான் எண்ணுகிறேன் அவர்கள் திருவிழர்களுக்கும் நாங்காங்க இருந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்தார்